அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு யாதானும் நாடாமல் ஊறாமால் என்ொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு வள்ளுவ பெருமான் கல்வி அவசியம் எல்லோரும் கற்க வேண்டும் என்பதை மனதிலே பதியுமாறு உபதேசம் செய்து கொண்டிருக்கிற பகுதியை படித்துக் கொண்டிருக்கிறோம் தான் மனிதனுக்குத்தான் கற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் அவனுக்கு பகுத்தறியும் ஆற்றலை இறைவன் கொடுத்திருக்கிறார் உயிர்களாகிய நமக்கு உள்ளத்தில் உள்ள அறிவாற்றலை வெளிப்படுத்துவதற்கு இந்த மனித உடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் வள்ளுவெருமான் பல இடங்களிலே உபதேசம் செய்திருக்கிறார் கற்க வேண்டும் என்பதை திரும்ப திரும்ப சொல்லுகிறார் நாம் எல்லோரும் கற்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் அதற்காக கடைசி குரலில் சொன்ன விஷயத்தை திரும்பவும் ஒரு சொல்ல விரும்புகிறேன் கற்றவனுக்கு தாம் பரந்த நாடும் தன்னுடைய ஊருந்தான் ஊர் இல்லை எல்லா நாடும் அவனுடைய நாடு எல்லா ஊர்களும் அவனுடைய ஊர் நாடு ஊருங்கிறது இடத்த குறிக்கலை ஒரு நிலப்பரப்பை குறிக்கலை ஸ்பேச குறிக்கல அங்கே வாழ்கின்ற மக்களை குறிக்கிறது எல்லா நாட்டில் உள்ள மக்களும் எல்லா ஊர்களில் உள்ள மக்களும் இவனிடத்தில் இருக்கக்கூடிய கல்வியை விரும்புவார்கள் ஆகவே தான் அவன் பிறந்த ஊர் அவன் பிறந்த நாட்டுக்கு மாத்திரம் அவனுடையது இல்லை எல்லா நாட்டு மக்களும் எல்லா ஊர் மக்களும் அவனை விரும்புகிறார்கள் ஊர்களெல்லாம் நாட்டுக்குள்ளதான் அடங்கி இருக்கிறது இருந்தாலும் மனதில் பதியறதுக்காக அப்படி சொல்றோம் எல்லா நாட்டிலும் உள்ள எல்லா ஊர்களிலும் உள்ள மக்கள் இவனை விரும்புவார்கள் காரணம் இவனிடத்தில் இருக்கக்கூடிய அறிவை பெற வேண்டும் என்பதற்காக அப்படி இருக்கும் பொழுது மனிதன் ஏன் வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொண்டிருக்காமல் இருக்கிறான் நாம கற்பது மாத்திரமில்லை பிறரிடமிருந்து தேட்பதுமே ஒரு கல்விதான் அது மாத்திரமில்லை பிறருக்கு நாம் சொல்லிக் கொடுக்கறதுனாலேயும் கல்வி வளர்கிறது எனவே ஒவ்வொரு கணமும் நாம் அறிவை தீட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதைத்தான் வள்ளுவெருமான் சொன்னார் குமரகுருவரர் அப்படி தான் குமரகுருவரருடைய சரித்திரத்தை படிக்கும் பொழுது அவர் பிறவியில் ஊமையாக இருந்தார் திருச்செந்தூர் முருகனுடைய திருவருளால் பேரருளால் பேசக்கூடிய வாய்ப்பை பெற்று பெரும் புலவராக அவர் ஆனார் அவர் இந்த தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் காசிக்கு சென்று அங்கே அந்த நாட்டினுடைய மொழியை நன்றாக கற்று அந்த நாட்டினுடைய மொழியிலே பாடல்கள் எல்லாம் பாடி அங்க அங்கிருக்கக்கூடிய அரசரை மகிழ்வித்து அங்கு பெரும் செல்வம் பெற்று அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களால் போற்றப்பட்டார் இது மாதிரி பெரியோர்களெல்லாம் மதிக்கப்படுகிறார்கள் எனவே சாகும் வரையிலும் கல்வியை கற்றுக்கொண்டிருங்கள் என்று சொன்னார்